வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகியத்தன தளராத இதயத்தை உடையவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்று எதுவும் இல்லை ஆம் தளராத இதயத்தை உடையவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்று எதுவும் இல்லை என்கிறது பிரெஞ்சு பழமொழி நன்றி வணக்கம்